வணக்கம் நவம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு புவியலுக்காக கந்தரபோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் 1. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டை ஐக்கிய நாடுகள் சபை உலக பெண்கள் ஆண்டாக அறிவித்தது இரண்டு கேஸ்ட்ரோ என்பவர் கியூபா நாட்டை சார்ந்தவர் 3. கேரள மாநிலத்தில் அமைந்துள்ள ஏவுகணை தளத்தின் பெயர் தும்பா இனி இன்றைய கேள்விகள் ஒன்று கிளியோபட்ரா என்பவர் எந்த நாட்டை ஆண்டு வந்தார் இரண்டு நோபல் பரிசையும் பாரத ரத்னா விருதையும் பெற்றுள்ளவர் யார் மூன்று தேசிய விஞ்ஞான தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாளை நமது நற்றினை பொது அறிவு குவியலில் கேட்டு மகிழலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நற்றினையோடு நன்றி வணக்கம்